வணக்கம் நற்றினையின் நாளும் ஒரு விதை வழங்குவவர் விருதுநகரிலிருந்து சாமி கடற்கரை ஒன்றில் அன்று சுற்றுலா பயணி கூட்டம் சற்றே அதிகமாக இருந்தது அசட்டு துணிச்சலும் அலட்சியம்மாய் இளைஞன் ஒருவன் அலையில் கொதித்து கும்மாளம் போட்டுக் கொண்டிருந்தான் ஒரு பெரிய அலை வந்து அவனை அடித்துக் கொண்டு போனது தண்ணீரை குடித்து அவன் தடுமாறினான் அந்நேரம் ஒருவர் நீந்தி வந்து அந்த இளைஞனை காப்பாற்றி கரை சேர்த்தார் மயக்கம் தெளிந்த இளைஞன் கண்ணீரோடு கேட்டான் ஐயா என் உயிரை காப்பாற்றிய உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்வேன் என்று அதற்கு அந்த மனிதர் சிரித்துக் கொண்டே சொன்னார் அடுத்த முறை நாம் சந்திக்க நேர்ந்தால் உன்னை ஏன் காப்பாற்றினேன் என்று வருத்தப்படாத வகையில் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து காட்டு அது போதும் என்றார் இழக்க நேரும்போது புரிகிறது வாழ்க்கையின் அருமை இருக்கும் போதே புரிந்து கொண்டால் மிகவும் நன்மை அப்படித்தானே நண்பர்களே